வணக்கம் நண்பர்களே நட்டனின் வழங்குவதற்காக சென்னையில் செல்ல முடியாததால் ஹாரி மிகவும் வருத்தத்தில் இருக்கும் போது உடல்நிலை தேறி வந்த லூபின் உனக்கு டிமெண்டஸ் என்றால் யார் அவர்களை வெல்வது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறேன் சொன்னார் அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் இன்னும் உடம்பு சரியில்லாம இருக்காரு சரியில்லாம போகும் ப்ரொஃபசர்ஸ் தர மருந்துனால நான் குணமாயி வந்துருவேன் அத பத்தி நீ கவலைப்படாது பெரிய விஷயம் கிடையாது இல்ல ப்ரொஃபசன் நீங்க குடிக்காதிங்க எனக்கு அவர் பத்து ஆரம்பத்தில இருந்தே சந்தேகம் அவர் பார்த்த நல்ல ஒரு மாதிரியே தெரியல அப்படி சொல்லாத ஹாரி ப்ரொஃபசர் ஸ்னேப்ஸ் ரொம்ப கை தேர்ந்தவர் மருந்துகள் தயாரிப்பதில் இன்னொரு விஷயம் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அது மட்டும் என்னைக்குமே மறக்காது அவர் முகம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவர் ஹாரிக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கை வரையவே மாட்டேங்குது இப்ப ப்ரொபசர் ஸ்னேப்ஸ் அவர் பத்தி இருக்கட்டும் இப்ப ஹாக்மீட்ஸ் ஹாக்மீட்ஸ் பத்தி பெருமையா சொல்றாங்களே ஷாக் ஆகி கேக்குறாரு அலரு அலரு அலரு அலருமாமே போயிருக்காங்க எனக்கு போக முடியலன்னு ரொம்ப வருத்தம் இருந்தது எப்பயாவது எனக்கு எனக்கு ஏதாவது போறதுக்கு ஏதாவது வயசு சொல்லுங்க ப்ரொஃபசர் ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏதோ மாசத்துக்கு ஒருக்க பௌர்ணமி அப்ப மட்டும் பயங்கரமா ஏதோ ஒரு மிருகம் உள்ள பயங்கரமா ஆவோன்னு சத்தம் போடுமா அது மிருகமா பேயான பெரிய வதந்திகள் போயிட்டு இருக்கு பௌர்ணமிக்கு இருக்கிங் ஷேக் பத்தி கேக்கும்போது ப்ரொஃபசர் லூபின் ரொம்ப வாடுது ரொம்ப ஷாக்கும் ஆகுது இல்ல ஹரியா அது பெரிய விஷயம்லாம் இல்ல அதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம நம்ம பாடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு இவரும் இப்ப படுத்துக்கிட்டது இப்ப காய்ச்சல இருந்து படுத்ததும் பௌர்ணமி டைம்ல தான் ப்ரொஃபசர் ஸ்னேப்சா மறந்து கொடுக்கறாரு அதுங்க ஏதோ சாதா மன்னிச்சுட்டு வந்து பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் உல்ஃபா மாறும் ஓனாய்களா மாறும்னு ஹாரி படிச்சது ஞாபகம் வருது என்ன இதுக்குலாம் ஏதோ சம்பந்தம் இருக்குமோ ஹாரி யோசிச்சிட்டே இருக்கான் அப்புறம் லூபின் சொல்றாரு ஹம் ஹாரி இதெல்லாம் பத்தி யோசிச்சு குழப்பிக்காத நம்ம இன்னைக்கு நைட் நீ வா உனக்கு பிமன்டஸ்னா என்ன அவங்க எப்படிப்பட்டவங்க அத பத்தி நான் பாடம் நான் எடுக்கிறேன் எதிர்ப்பு அந்த கொண்டே அந்த விலங்கு தேவை அது இங்கே ஓடி போயிடுச்சு இன்னைக்கு தேடி அந்த விலங்கு நான் கண்டுபிடிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிரு குழப்பத்திலே போறான் மீட் பார்த்தா நெவில் லாங் பாட்டங் பேசாங்க ஹர்மியானி ராணுவ கதம் போனங்களா சவுண்ட் கேட்டுதா இல்ல இல்ல ஹரி சவுண்ட் எதுவும் இல்ல இன்னைக்கு ஏதாவது பௌர்ணமி முடிஞ்சச்சு போல குகை சும்மா தான் இருந்தது குகைக்குள்ள போட்டாங்களா இல்ல அங்க பாதுகாப்பு சுத்தி இருக்கு யாரும் போவிட மாட்டேங்கிறாங்க சரி சரி இல்ல பூட மட்டாங்க போயின் அப்ப அர்மியானி கையில இருக்கிற பூனை பாக்கெட்ட பாத்து பாத்து பாத்தா அந்த பாக்கெட்ல வளர்க்குற எலி இருக்கு மூலம் அந்த பூனை எங்க ஊழிச்சுக்கிட்டு இல்லன்னா அது தொட்டை சும்மா சும்மா வரக்கூடாது பாரு ஹரி ராண் கடுப்பு சொல்ற இந்த பூனை வந்ததுல இருந்து என் எலிக்கு நேரம் நேரமே சரியில்லை ரொம்ப இழைச்சு போயிட்டே இருக்கு எதுவுமே சாப்பிடவும் மாட்டேங்குது ஒன்னும் புரியல ஏன் இந்த ஹர்மியானி இந்த பூனைய வச்சிட்டு இருக்கா ராணா ரொம்ப பயப்படுறான்ல அவனோட பாசத்துக்குரிய எலி இப்படியா கஷ்டப்படுதுல ஹரி இல்ல இந்த பூனை ஒன்னும் செய்யாது இந்த பூனை எதுவும் செய்யாது நான் சொல்றேன் அதான் சொல்றான்ல ஹர்மியானி அது பூட்டியாவது வைக்க வேண்டியதானே இல்ல இந்த பூனை இருக்க கூடாது இந்த ஸ்கூல்ல இருக்க கூடாது ரொம்ப நாள கட்டவரல் இந்த எலி கால இல்லவே இல்ல அப்படியா எத்த போச்சுன்னு உனக்கு தெரியாதா எவ்வளவு நாள் அந்த எலியை நீ வளர்க்கற இந்த எலி நான் பிறந்ததுல இருந்தே எங்க வீட்டுல இருக்கு ஹரி ரொம்ப வருஷமா இருக்கு எவ்வளவு வருஷமா மேல இருக்கு மேல இருக்கும் நீர்ண எலித ஆபத்தான எலி சர்வசாதமா ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல வாழவே முடியாது இதுபடி பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் இல்ல இல்ல இந்த எலி சாக கூடாது இந்த எலி சத்த என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு ராணு அழுகிற மாதிரி சொல்றோம் உடுங்கியா உடுங்கியா எதனால எலி பன்னெண்டு வருஷத்துக்கு மேல வாழ்றது பெரிய விஷயம் ஆனா நம்ம ராணோட அன்புக்காக இருக்கட்டும் அப்படின்னு ஹாரி சொல்றான் ஆனா அவனுக்கு ஒரே குழப்பம் பட்டவர்கள் எப்படி காணாம போயிருக்கோம் எலிய இந்த பூனையை பார்த்துல இருந்து மிளிஞ்சி மிளைஞ்சி அப்புறம் ரான் சொல்றான் ஹாரி நீ சொன்னது உண்மைதான் ஹாரி அன்னைக்கு கிரவுண்ட்ல குட்டிச்சு மேட்ச்சு நடக்கும்போது இந்த எலி இந்த நாய் கூடதான் பேசிட்டே இருந்தது அப்ப இந்த பூனை இந்த இந்த ஹர்மியானி வச்சிருக்கல இந்த குர்க் குக்ஷாங்ஸ் பூனை அது அந்த பெரிய நாய்க்கூட பேசிட்டு இருந்தது அதை பார்த்துல இருந்து எலி இன்னும் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சுச்சு ஹாரி ஹாரிக்கு ஒரே குழப்பம் அதுங்க ரெண்டு பேசுறதுனால எலிக்கு என்ன பிரச்சனை ஆகாதியா நீ எலியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ ஹரிமியா நீ நீ கைவிட்டு போகாம பாத்துக்கோ சரியா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு கிளாஸ்க்கு ப்ரொஃபசர் லூபின் கிளாஸுக்கு போவான் அங்க லூபின் கிளாஸ் எடுக்கிறாரு டிமன்டர்ஸ்னா வேற யாரும் இல்ல ஹாரி அவர்ல வந்து மகிழ்ச்சி உண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பயம் உண்ணிகள் அப்படின்னு சொல்லலாம் என்ன ப்ரொஃபஸர் ஆப்போசிட் ஆப்போசிட்டான அவை வந்து வெளிப்படையாக மக்கள் காட்டும் மகிழ்ச்சியை காணாமல் செய்துவிடும் அவர்கள் மனதில் புதைந்து கிடக்கும் பயத்தை வெளிக்கொண்டு வந்து அதை உண்டு வளரும் தன்மை உடையதுன்னு புரொஃபசர் புல நீ சின்ன வயசுல ஒரு கொடிய சம்பவத்தை சந்திச்சிருக்க அந்த சம்பவம் மனசுக்குள்ளே வருதுல்ல முழு பலத்துடன் இருந்த காலத்தில் செய்து கொண்டு இருந்தன இதுங்க வால்டமோசோட வால்டமோட்டோட அடிமைகளா ஆமா வால்டமோட் இருக்கும் வரை அவனின் அடிமையாக இருந்தது அவன் சக்தி இழந்து சென்ற பிறகு மினிஸ்டர்ஸ் நம் அமைச்சகம் இந்த டிமண்டஸில் காப்பாற்றும் பாதுகாக்கும் பணிக்கு சேர்த்து கொண்டு விட்டது சிறையோட பாதுகாவலர்களா ஆமா ஆமா அதனால்தான் அந்த சிறை மிகவும் சித்திரவகை நிறை சித்திரவதை நிறைந்த செயலாக இருக்கிறது அங்கிருக்கும் கைதிகள் எப்பொழுதும் இந்த டிமண்டஸை பார்த்து பார்த்து பயந்து போய் தங்கள் மனதில் ஆழ புதைந்து கிடக்கும் மோசமான சம்பவங்கள் ஞாபகம் வந்து வந்து எதிர்பார்ப்பும் வருங்காலத்தை பற்றிய எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பார்கள் நம்பிக்கையை முற்றிலுமாக அழிக்க இந்த டிமன்டர் பயத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு வளருமா வேற என்ன சார் செய்ய அன்னைக்கு ஏதோ ட்ரெயின் ஏதோ தன்னோட மூடி இந்த டிரெஸ் எல்லாம் இறக்க ட்ரை பண்ணிச்சேன் அம்மா, அதுக்கு என்ன அது ஸ் இறக்கி தன்னோட வாயை கொண்டு வந்து உன் வாயில வச்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டா உன் ஆத்மாவை உறிஞ்சி எடுத்துரும் எடுத்துருமா ஆமா அப்ப நான் சொத்து வேணா சாக மா மாட்ட அங்கதான் பரிதாபமே இருக்கு அதோட வயிற்றுக்குள்ள பெயர்வே உனக்கு வாழ்க்கையில நடக்கிறது ஞாபகம் இருக்கும் ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது முடிவில்லா நரகத்தில் நீ அகப்பட்டுருவ சாவுனா அது கெட்டது கிடையாது அது வாழ்வின் அடுத்த கட்ட ஒரு பகுதிதான் நீ வேறொரு மனிதனா புது வாழ்வை தொடங்குவ ஆனா இது அப்படி இல்ல உன்னுடைய ஆன்மா அதன் வயிற்றுக்குள் செந்துவிடும் அங்க நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் நடக்கறது ஞாபம் இருக்கும் ஆனா ஒன்னும் முடிவில்லா நரகத்தை அவங்க கதைகள்லாம் அவ்வளவுதானா ஆமா இந்த டெம்டஸ்க்கு சாவே கிடையாது இந்த உலகம் அழியும் வரை அவர்கள் சுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் இங்கு அதுவரை உன் ஆன்மா எட்டர்னல் டேம்னேஷன் முடிவில்லா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் முடியாது வாங்க யோ முடிய அடையவது எளிதல்ல மாபெரும் சக்தி வரைந்த சக்தி வாய்ந்த மாயக்காரர்கள் கூட அந்த வழியை பின்பற்ற மிகவும் கஷ்டப்படுவார்கள் அது ஒரு சாதாரண மந்திரம் தான் எக்ஸ்பெக்டோ பேட்டர்னம் நம்பிக்கை வர வேண்டும் உன் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நினைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த மந்திரம் வேலை செய்யும் இப்ப நான் பாக பிரிச்சு கொண்டு வந்திருக்கேன் அது இப்ப நான் திறந்து உடனே மாறும் நீ ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை ஒரு ஒரு வடிவத்தில் அந்த உருவம் உருவாகும் அந்த பேட்டர்ஸ் அந்த டிமண்டஸ் அடித்து துரத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பண்ணலாமா ரெடி சொல்றான் எப்படி வெளிய வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கிறது ஹாரி வெல்கிறானா இந்த பயிற்சி பிகேவ் பண்ணது அந்த நாயின் புனியை பார்த்ததுக்கு பிறகு அந்த ரான் கிட்ட இருக்கிற எலி ஏன் பயந்து நடுங்கி மெலிந்து போகிறது அதனுடைய கட்டவரல் எப்படி சென்றது இதெல்லாம் வரும் பாகங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்